ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணாயீத்தமே நமஸ்ரீபகவ காமேஷ கிரோயுவானோமாப்மா வின வைணீஷர் அர்ஜுனன் நேற்றைக்கு நாம் பார்த்த ஸ்லோகத்தில் கேட்ட கேள்விக்கு இந்த ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறார் அர்ஜுனனுடைய கேள்வியை ஞாபகப்படுத்துகிறேன் இந்த மனிதன் எதனால் தூண்டப்பட்டு பாபத்தை பண்ணுகிறான் பாபத்தினுடைய பலனான துக்கத்தை விரும்பாட்டா கூட துக்கத்துக்கு காரணமான பாபத்தை ஏதோ வலுக்கட்டாயமாக செய்யும்படி ஏதோ ஒரு சக்தி தூண்டுறது அது என்னது மனுஷன் ஏன் தெரிஞ்சு தவறு செய்கிறான் அப்படிங்கிறத அர்ஜுனனுடைய கேள்வி பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய பதில் இதுதான் காமயேஷக் க்ரோத ஏஷஹா ரஜோகுண சமுதவஹா நம்மக்கிட்ட மூணு குணம் இருக்குது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு சொல்லி மூணு குணம் இருக்கிறத பற்றி ஏற்கனவே சில வகுப்புகளில் பார்த்துருக்கோம் அமைதியாக சாந்தமாக தெளிவாக அறிவோடு இருக்கிற ஒரு நிலை சத்வகுணம் பரபரப்பு படபடப்போடு இருக்கிற ஒரு நிலை ரஜோகுணம் அப்புறம் ரொம்ப சோம்பேறித்தனமாக மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தமோகுணம் இந்த மூணு நிலையும் நமக்கு பொதுவாக இருக்குது அதனுடைய அளவில் தான் தாரத்தமயம் இந்த குணங்களை நாம் ஜெயிக்கணுங்கிறது தான் பகவானுடைய உபதேசம் இது பதினாலாவது அத்தியாயத்தில் வரப்போகிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த விருப்பு வெறுப்பு நமக்கு தெரிகிறது நிறைய பிடிச்சது பிடிக்காது ஆக ஏஷஹா காமஹா ஏஷஹா குரோதாங்கிறார் நம்ம அனுபவிச்சுருக்கிற நம்முடைய விருப்பு வெறுப்பு இது ரஜோகுணத்தினாலே உண்டாகிறதுங்கிறார் இந்த காம ஏஷா க்ரோத ஏஷா இந்த விருப்பு வெறுப்பு தான் ராகத்வேஷந்தான் நமக்கு பிடிக்காத கண்டால் எரிச்சலாறுறது கோவம் வருது அப்போ அதுலேருந்து நாம் விடுபடணும்னு நினைக்கிறோம் இல்லாட்டி அதனுடைய ரியாக்ஷன் ஏதாவது பண்ணிடுறோம் ஆசைப்படுறது நமக்கு விருப்பம் இருக்குது ஆனால் அது வந்து சாஸ்திரம் சட்டம் எல்லாம் சொல்கிறது இதெல்லாம் தர்மம் இல்லை இதெல்லாம் தவறு இப்போ அரசாங்கமே சொல்கிறது கருப்பு பணம் வச்சுக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வரி கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறதில்லை முடிகிறது இல்லை விருப்பம் இல்லை அப்போ நமக்கு வந்து அந்த பணத்தை வச்சுக்கணும்னு ஆசை ஏற்படுறது அதுதான் நமக்கு காரணம் நம்ம தெரிஞ்சாலும் தப்பு பண்ண தானே செய்கிறோம் ஏஷகா காமஹா ஏஷகா இந்த மனசில் நாம அனுபவிக்கிற விருப்பு வெறுப்பு தான் இதுக்கு காரணம் தெரிஞ்சே தப்பு பண்ணுறதுக்கு காரணம் நம்முடைய மனசில் இருக்கிற லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் காரணம் இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை நாம் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான உபதேசம் இது ரெண்டாவது அத்தியாயத்திலேயே தொடங்கியிருக்கு கடைசியில் ஸ்தித பிரஜின அக்ஷணத்துலேயே பகவான் இதெல்லாம் சொல்லியிருக்கார் உலக விஷயத்தில் நமக்கு மனசை செலுத்துகிற போது நமக்கு அறிவை பயன்படுத்துறது அதனால நமக்கு ஆசையும் கோபமும் அதிகமாகி வாழ்க்கையவே நாம் வீணாக்கிக்கிறோம் அப்படின்லாம் அங்கே உபதேசம் பண்ணியிருக்காரு ஆகவே இந்த காமமும் கிரோதமும் என்ன பண்ணுறது மஹா அசனகா மகா அசனகான்னா எவ்வளவு நாம் சம்பாதித்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவு பெருசாக அடைஞ்சாலும் திருப்தியே வர்றதில்ல அசனகான்னா சாப்பிட்றதுன்னு அர்த்தம் மகா அசனகான்னா எவ்வளவு கொடுத்தாலும் மனசுக்கு திருப்தியே வர்றதில்ல எத்தனை சம்பாதித்தாலும் போராது போராதுன்னு தான் நினைக்கிறோம் சம்பாதிக்கிறது நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தினா பரவாயில்லை நமக்கு திருப்தி இல்லாமையே வாழ்கிறது ஆக ஏழ்மைங்கிறது வந்து மனசில் தான் இருக்குது சிறுமையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் இந்த விருப்பு இருக்கே ராகம் காமம் இருக்கே குறிப்பாக பேராச கிரீடி அப்படின்னு சொல்கிறோமே அதை தான் சொல்கிறாருங்க மகா அசனகா நம்முடைய அந்த கிரீடி ஒருத்தர் பேர் வெறுப்பு இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாபம் பண்ணுறதுக்கும் தயங்குறதில்ல மகா பாப்மாங்கிறார் இந்த வெறுப்பு வெறுப்பு காமக்ரோதம் பேராசை வெறுப்பு இதெல்லாம் வந்து மகாபாபத்தை உண்டு பண்ணுகிறது அது மாத்திரம் இல்லை ஏனம் இக வைரினம் வித்தி இந்த உலக வாழ்க்கையில் இதை சத்ருன்னு நினை உங்கள்கிட்டயே இருக்கிற எதிரியாக நீ தெரிஞ்சுக்கணும் ஆக ராக்வேஷம் விருப்பு வெறுப்பு தான் தெரிஞ்சே தப்பு பண்ணுறதுக்கு காரணம் பேராசுதான் தப்புக்கு காரணம் அது நமக்கு சத்ருவாக நாம் புரிஞ்சுக்கணுங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்யம் மேலும் ஸ்லோகங்களில் அதை விளக்கி சொல்ல போகிறார் அது நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீபகவான் உமாச்ச காமயேஷக்ரோதேஷ ரஜோகுணசமுதவ மகாசனோமஹா பாப்மா